நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு மந்திரியும் இருந்தாரு அந்த ராஜா ரொம்ப நல்லவராயிருந்தாலும் அவர் பயங்கர கோபக்காரரா இருந்தாரு எதுக்கெடுத்தாலும் அவருக்கு பட்டு பட்டுன்னு கோபம் வந்துரும் உடனே சட்டு சட்டுன்னு முடிவு எடுத்து எதையாவது ஒரு தப்பு பண்ணிடுவார் அந்த மாதிரி ராஜா இருக்கிறதுனால இந்த மந்திரியும் அவர்கிட்ட ரொம்ப பொறுமையாக போவார் அதனால ராஜாவுக்கும் தன்னுடைய கோபத்தை அனுசரித்து போற இந்த மந்திரிய ரொம்பவே பிடிக்கும் ஒரு நாள் ராஜா சொன்னாரு இன்னைக்கு நம்ம வேட்டைக்கு போகலாம் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகிட்ட சொல்லவும் மந்திரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருந்தாரு அப்ப ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பழத்தை எடுத்து கத்தியால நறுக்க போகும் போது ராஜா தெரியாம தன்னுடைய விரல லேசா வெட்டிக்கிட்டாரு அப்ப மந்திரி அந்த பக்கம் வரவும் மந்திரி கிட்ட சொன்னாரு பாருங்க மந்திரியாரே என்னுடைய விரலை நான் வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த மந்திரி சொன்னாரு எல்லாம் நல்லதுக்கே அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு என்னது நான் விரலை வெட்டிக்கிட்டேன்னு சொல்றேன் எல்லாம் நல்லதுக்கேன்னு சொல்றாரு இவருக்கு எவ்வளவு திமுரு இவரை புடிச்சு சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லவும் வழக்கமா ரா கோபம் வந்தா இப்படின்னு சொல்லிட்டு மந்திரியும் எடுத்துக்கல இருந்தாலும் அப்ப ராஜா என்ன நினைச்சாருனா இந்த மந்திரிக்கு எவ்வளவு திமிருப்பாரு நான் சிறையில அடைக்க சொல்றேன் தெரியாம சொல்லிட்டேன் ராஜா அப்படின்னு மன்னிப்பு கேட்காம எல்லாம் நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு போறாரு இவருக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி சொல்லுவாரு சிறையில கிடந்து வாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிய சிறையில அடைக்க சொன்ன ராஜா மந்திரி ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த ஏற்பாட்டின்படி தன்னுடைய படை பரிவாரங்களை கூட்டிகிட்டு அரசர் வேட்டைக்கு கிளம்பினாரு வேட்டைக்கு போன அரசர் காட்டுக்குள்ள ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப ஆர்வத்தோட வேட்டையாடிக்கிட்டு இருந்தாரு வழக்கமா அரசர்கள் எப்படி வேட்டையாடுவாங்க தெரியுமா அரசரோட வந்த படை பரிவாரங்கள்ல இருந்து சில பேர் வந்து கொட்டு எடுத்துட்டு வருவாங்க அந்த கொட்டு மேளங்களை வச்சு டம டம டம டம டம டம் சத்தம் போட்டுட்ருப்பாங்க அந்த சத்தத்தை கேட்டு புதற்குள்ளேருந்து வெளிப்பட்ட மிருகங்கள் அங்கங்கே சிதறி ஓடும் அதை பார்த்து அரசர்கள் விரட்டி வேட்டையாடுவாங்க இப்படி தான் அரசர்கள் பொதுவாக வேட்டையாடுவாங்க அது மாதிரி வீரர்கள் வந்து கொட்டு கொட்டும்போது புதருக்குள்ளேருந்து சிதறி மான்கள் கூட்டம் ஓடிச்சு அதை விரட்டி வேட்டையாடுறதுக்காக போன அரசர் ஒரு நல்ல அழகிய மானை விரட்டிகிட்டே போனார் அது ரொம்ப காட்டுக்குள்ளே ஆழமாக போச்சு அந்த மான விரட்டிக்கிட்டு பின்னாடியே போன அரசர் தனியாக போய் மாட்டிக்கிட்டாரு அப்போது அந்த காட்டில் பழங்குடி மக்கள் வசித்து வந்தாங்க அந்த பழங்குடி மக்கள் வந்து நாட்டுப்புறத்துக்கு வந்ததே இல்லை அவங்க வந்து காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்களுக்குன்னு தனி ராஜ்யமே இருக்கும் அவங்க தங்களுடைய சட்டத்திட்டப்படி தான் நடந்துக்குவாங்க அவங்களுக்குன்னு தனி தெய்வம் தனி நம்பிக்கைகள் எல்லாமே இருக்கும் அவங்களுடைய படி அன்னைக்கு ஒரு மனிதன பழி கொடுக்கணும் அதுக்காக ஒரு மனிதனை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்போதான் அந்த ராஜா வந்து அந்த பழங்குடி மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாரு ராஜாவை சிறப்பிடிச்ச பழங்குடி மக்கள் அவரை பழியிடுறதுக்காக எழுத்துட்டு போனாங்க கொண்டு போய் தேவையான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அவரை பழியிட போகும்போது அங்கே இருந்த ஒரு பெரியவர் ராஜா கையில போட்டிருக்க கட்டு பார்த்தாரு அந்த கட்டு வந்து ராஜா காலையில பழத்தா இருக்கும்போது கையை லேசா வெட்டிக்கிட்டாரு இல்லையா அதுல போட்டிருந்த கட்டை அந்த பழங்குடி மக்கள்ல இருந்த பெரியவர் கவனிச்சாரு அவர் சொன்னாரு இவருக்கு ஏற்கனவே காயம் பட்டிருக்கு காயம்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம பழி முடியாது உடம்புல எந்த ஒச்சமும் இல்லாத ஒருத்தரை தான் நம்ம பழியிடணும் அதாவது காயம் தலும்பு எதுவுமே இல்லாத ஒருத்தரை தான் பழி அந்த மாதிரி ஒருத்தரை தேடி கொண்டு இவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் தப்பிச்சோம் புலச்சோம்னு ராஜா அங்கிருந்து ஓடி தன்னுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் வந்தவர் நேராக மந்திரியை போய் பார்த்து நீங்கள் சொன்னது எவ்வளோ நல்லதாக போச்சு இன்றைக்கி வந்து காலையில் பழம் அறுக்கும்போது என்னுடைய கையை நான் வெட்டிக்கிட்டேன் அப்படிங்க எல்லாம் நல்லதுக்கேன்னு சொன்னீங்க அதுக்காக நான் தூக்கி உங்களை சிறையில் போட்டுட்டேன் ஆனால் காட்டில் இந்த பழங்குடி மக்கள் என்னை பிடிச்சாங்க அவங்க வந்து என்ன படிகொடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தா என்னுடைய கையில் இருக்க கட்டை பார்த்துட்டு நான் ஏற்கனவே காயம்பட்டவன் அப்படின்னு சொல்லி என்ன போக விட்டுட்டாங்க என் கையில காயம் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்னைய பழி கொடுத்துருப்பாங்க நான் என் வந்து செத்து போயிருப்பேன் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி மந்திரிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மந்திரிய வெளியில திறந்து விட சொன்னாரு வெளியில வந்த மந்திரிக்கிட்ட ராஜா கேட்டாரு ஏன் கையில வெட்டுப்பட்டதை நீங்க வந்து எல்லாம் நல்லதுக்கேன்னு சொன்னீங்க சரி உங்களை தூக்கி சிறையில் போட சொல்லும் நீங்க எல்லாம் நல்லதுக்கேன்னு சொன்னீங்களே ஏன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாரு அப்பதான் மந்திரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் மட்டும் இன்னைக்கு சிறையில மாட்டிக்கலன்னு வச்சுக்கோங்க உங்க கூட வேட்டைக்கு வந்திருப்பேன் உங்களோட சேர்த்து என்னையும் பழங்குடி மக்கள் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க உங்களுடைய கையில இருக்க காயத்தை பாத்துட்டு உங்களை மட்டும் தப்பிக்க விட்டுட்டு என்னை பழி கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு நான் சிறையில மாட்டினது நல்லதாதானே போச்சு அப்படின்னு சொன்னாராம் மந்திரி இதை கேட்ட ராஜாவும் ஆமாம் எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொன்னாராம் சுவாரஸ்யமான இந்த நாட்டுப்புற கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமோ துக்கமோ நமக்கு வந்தா அது நிலையானது கிடையாது எல்லாம் நல்லதுக்கே இதுவும் கடந்து போகும் கூடிய சீக்கிரம் சந்தோஷம் வந்துடும் அப்படிங்கறத நாம நம்பணும் சரி நேயர்களே இன்றைய கதையை கேட்டு நீங்க ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைக்கு இன்னொரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்